மணிமேகலை மணிமேகலை அது பௌத்த ஆகம் அந்த அம்மா என்ன நினைச்ச ஏன் வந்து இந்த மாதிரி வந்து உயிர் துறக்கிறா அப்படின்னு கேட்கும்போது கேட்கும்போது அப்ப அவ சொல்லுகிறாள் பழம்பிறப்பை உணர்ந்து ஏன் இவளுக்கு அட்சய பாத்திரம் கிடைச்சது எத்தனையோ அம்மா தான் இருந்தா ஆத்தா இருந்தா ஏன் அவளுக்கு கிடைக்கல இந்த ஒரு அம்மாவுக்கு மட்டும் கிடைக்குது அச்சைய பாக்குறோம் ஒரு சமயம் சொல்லுகிறாள் அவள் நான் என்னுடைய முற்பிறவி என்னன்னு கேட்டா இலக்குமீன்னு பேரு யாருக்கு மணிமேகலைக்கு கணவன் பேரு ராகுலன்னு பேரு ராகுலன்னு பேரு அந்த ராகுலன் ஆகிய கணவனோடு இந்த இலக்குமிங்கிற எல்லாம் சீதள ஜாத சொல்றாரு சீதல ஜாத்தனார் சொல்றாருன்னு சொல்ல இப்ப வந்திருக்கார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த கணவனை பாம்பு தீண்டிடுது ராகுலன் இறக்கிறான் ராகுலன் இறந்த உடனே இந்த இலக்குமிங்கிற அந்த பொண்ணு தான் இனிமேல் நான் வாழ விரும்பல நீங்க போன பிறகு எனக்கு இந்த வாழ்வு வேணுமா என்று சொல்லும்போது அந்த இறக்கும்போது ஒரு நெய் வந்துதான் என்ன நெய் வந்ததுன்னு கேட்டா ராகுலனனும் தானுமாய் ஒரு பத்தாண்டுக்கு முன்னே ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது சாது சக்கரன் ஒரு முனிவனான் அந்த முனிவன் எப்படியோ அப்படியே போயிருக்க போனவர் பசியினால கேட்டிருக்கார் இந்த குடும்பத்தில் கேட்கும் போது எருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் பெருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொறுத்து திறந்தார்க்கும் தூவாதவருக்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் செண்பலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தானே அங்க ஐம்பலத்தாறு ஒம்பளத்தாலே இந்த ரெண்டு மூணு குரல் படிச்சான் எவனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் ஏன் இவ்வளவு கடமை இருக்கா நாம முடியாது திருக்குறள யோகிதையா அந்த இல் வாழ்க்கையை படிச்சுட்டு கல்யாணம் வச்ச வேணாம் ஓ இவ்வளவு பாரா இருக்குதுங்களா நான் என்னமா மாசிற பொண்ணே ஊட்டி வரை உடவுன்னு அழைச்சிட்டு போலான்னு பார்த்தேன் மக்குப்பயிலே அது இருக்குன்னு ஆனா அதோட ோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வாழ்புருக்கு யாரார சுவாமி தென் போலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் நீ நீ அப்புறம் ராஜா ஐம்போலத்தார் அஞ்சை அப்புறம் அவ்வளவுதான் துறந்தாருக்கும் துவாதவர்க்கும் இறந்தாருக்கும் அஞ்சு மூணு எட்டு நீங்க திரு படிமளகன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர் அவர் ஒரு மூணு பேர் சொல்றார் எட்டு மூணும் பதினொன்னும் சிவ சீவ இந்த பதினோரு பேரையும் காப்பதற்குத்தான் இந்த இல்லறமா ஆமடான் ஊட்டி வரை புறவு போறதுக்கு இல்லை அப்பன்னா நான் போய் காய் வாங்கிக்கிறேன் நல்லா வாங்கிக்கிட்டேன் இல்லறத்தானுக்கு அவ்வளவு பொறுமை இருக்கு பண்பு இருக்கு அவ்வளவு இது இருக்குல்ல அம்மா வாழ்ற பொருளாதாரத்தோடு வாழ்ற துறைய பாவம் ஒண்ணுமில்லாதான் தாங்கணும் என்ன பண்றது என்று சொல்லுகிறார் அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணா இந்த சாது சக்கரனுக்கு என்ற முனிமன் ஒரு நாள் பசியாக வந்த போது தானும் தன்னுடைய கணவன் யாரு ராகுலன் என்ற கணவனும் இலக்குமியாகிய தானும் ஓடி ஓடி அந்த சாமி வாங்க சாமி உட்கார் சாமி அந்த வெந்நீர் போட்டுற சாமி பிடிங்க பிடிச்சிட்டு வேலையெல்லாம் மாற்றிங்க ஆடையெல்லாம் மாற்றிங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று அப்படி அப்படி அவங்களுக்கு பணம் வந்து கொடுத்தாங்களாம் உணவு அந்த இறக்கும்போது அந்த ஞாபகம் வந்து யாருக்கு மணிமேகலைக்கு இறந்து கிடக்கிறான் தன்னுடைய கணவன் அதான் நீங்கள் நானுமா ஒரு நாள் இருக்கும்போது சாது சக்கரங்கிற முனிவன் வந்த அவருடைய நீங்க ஓடி ஓடி ஓடி ஓடி இங்க உட்காருங்க அங்க உட்காருங்க சாமிங்களே தான் கொண்டாமா நான் இப்ப ரெண்டு பேரும் பருமாறுவோம் என்று நான் இட்லி பருமாறுனா நீங்க சாம்பார் பருமாறினீங்களே நான் தோசை பருமாறுனா நீங்க சட்னி பருமாறுனீங்களே இன்னைக்கு போயிடு அந்த நினைவோடு இறந்தால் ஆதலால் அடுத்த பிறவியில் அட்சய பாத்திரம் வந்தது மனிமையால் படிச்சு அப்ப உயிர் உடம்பி நின்றும் நீங்கும் காலத்து யாதொன்று பாவிக்கப்பட்டது அது அதுவாய் தோன்றும் என்பது எல்லா ஆமங்களுக்கும் இந்த வரியை நடத்தினா அர்த்தமா அதனாலதான் பார்த்தேன் இது எல்லாம் வேண்டாம் இவ்வளவு எழுதிருப்பாருமையா இந்த குரலுக்கு எல்லாம் பின்னால இந்த இந்த குரல் அது போல சார்பு உணர்ந்து சார்பு கடை ஒழியின் மற்றழித்து சார்தரா சார்தர் அதெல்லாம் ஒரு மூணு வகுப்பு நடத்தணும் ஒரு குரல் ஒரு காட்சியர் என்னைய வாங்கி ஒரே என்னடா படிக்காம என்ன தெரியுங்க இந்த அறவுரை உனக்கு சேருக்கு சேர் அவரை கேடு இந்த அறவுறைக்கு வச்சுட்டு வழியில் போறது சொல்லுவேன் அது போலத்தான் இங்க கோச்சங்க நான் எப்படிப்பட்ட நினைவு கோச்சங்க நானுக்கு அதுக்காக சொல்ல வந்தேன் இது போய் வந்து அந்த சிலந்தியா இருந்து போய் உள்ள போய் நான் நல்லா கடிச்சது பட்டாருன்னு அடிச்சது இது கீழே அந்த யானை அப்ப அந்த அந்த சிலந்திக்கு என்ன பெருமானி உன் திருமேனி வெயில் தானே இனிமே இருக்கும் ஏதோ அடியேனால் நாள் ஒரு இந்த நூலாவது எழுத்து கொஞ்சம் இது வச்சேன் இப்ப அதுமில்லையே என்ற எண்ணத்தோடு இறந்ததனால் அடுத்த பிறவியில் எழுபது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் அப்ப உயிர் தன் உடம்பின் நீங்காலத்து யாதொன்று பாவிக்கப்பட்டது அகுது அதுவாய்த்தோன் என்பது எல்லா ஆகமங்களுக்கும் துனிப ஆதலில் இப்ப என்ன சொன்னோம் பௌத்தாகம சொன்னும் சைவாகம சொன்ன இது போல் எஞ்சியது அல்ல வைணவத்தில் வைணவத்தில் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமான கருளா நல்லால ஐயா எனக்கு உயிர் இந்த உடம்புல நீங்கும் போது பேர பிள்ளையும் பேத்தி என்ன பண்றது அதனால நான் இப்போ அரங்கநாதா அரங்கநாதா அரங்கநாதா ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய இப்படி சொல்லிவிடுறேன் இந்த தேதியக்காத இந்த வர வைக்க நான் இந்த உயிர் உடம்பி நின்ற நீங்க அந்த அரங்குமா நகரில் வர வைக்கணும் அப்படியே பண்ணி வைங்க இந்த உயிர் உடம்பு நின்று நீங்க இங்கே ஆள அதுல வர வைங்க நான் பரமலோகம் உங்க ஜீவம் என்ற பதிவு அடைஞ்சிருந்தேன் மூணு ஆகமும் சொல்லிட்டேன் எல்லா ஆகமங்களுக்கும் துணிப்பாக இப்படி தான் சாமி நடத்தணும் பரிமையாள ஊரை என்ன சீவை அதனால ஒரு ஒரு ஒரு குரல் தான் நாள் சமயத்தில் ஆகும் மணி நேரம் முதல் நாள் அப்படியே அவுட்ல ஏன்னா சொல்லி என்ன இதுக்கோ சொல்லுவது திருக்குறள் ஆமா இந்த ஏன் யானையானது உடனே முத்தி பேரடைந்தது சிலந்து ஏன் உடனே முத்தி பேர் பெறவில்லை என்றால் யானை பெருமானே இப்படி அனுசிதம் அது வாயிச்சுனால் இந்த நூலை கட்டினானே என்றுதானே அடிச்சேன் நீதான் இருக்கிற நீ தான் இருக்கிற நீ இருக்கிறேன்னு சொல்லி நீதான் இருக்கிற ஆனா இந்த சிலந்து என்ன படிச்சு பெருமானி என்னாலான அளவுல ஒரு நிழல் கட்டுனே அந்த நிழல்ல உனக்கு இருக்க முடியாது இனிமே உனக்கு யாருப்பா நலன் கட்டுவா யாரு பாணி நலன் இருப்ப வெயில் இருப்பியப்பா என்று அந்த எண்ணத்தோடு இறந்தது அடுத்த பிரிவியில எழுபது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ஆன்மா உயிர் இறந்தது இப்படி உயிர் உடம்பின் என்றும் நீங்க காலத்து யாதொன்று பாவிக்கப்பட்டதாக அதுவாய் தோன்றும் என்பது எல்லா ஆமங்கற்கும் துணிவாகலின் சிறப்பெண்ணும் செம்பொருளுக்கு அண்பது அறிவந்தார் இதை ராத்திரி மூணு மணிக்கு கேட்டா கூட சொல்லணும் அப்படி இருந்த கா நாடு இந்த நாடு அப்படி இருந்த புலவர்கள் புலவர்கள் இங்கே அவங்க தான் தமிழ் புலவர்கள் பேரு இங்கி செஞ்சொல் அதனாலதான் தம்பி மா இருக்கவங்களை எல்லாம் கொஞ்சம் நல்ல உணர்ச்சியா இருப்பவர்கள் எல்லாம் அந்த பழைய சமுதாயத்தை தோற்றுவீங்கயா தெரிதா நல்லா அழகா படிக்கணும் தெளிவாக வளர்க்கணும் சிலந்திக் கருடும் கடல் வணங்கி செஞ்சொல் மாலை பல பாடி மூணு ஆம சொன்னகன் இந்த வரியை எழுதுவதற்கு எவ்வளவு படிச்சிருக்க எல்லா ஆமங்களுக்கும் துணிவாகலன்னு தூச்சிடுற அப்போ எவ்வளவு படிச்சிருந்தா ஒரு குரலுக்கு இந்த நேரத்தில் ஒரு எழுத முடியும் அவ்வளவு ஞானம் அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஆமா இப்ப சிலந்தது <underside transitioning> அருமையாக வந்து நம்ம திருவானைக்காவல் திருவானைக்காவல் இருந்து எறும்பியூருங்கிறது என்னென்னு கேட்டால் நம்ம இப்போ மாவட்டம் போகிற தஞ்சாவூர் போகிறபடி ஓகேங்களா திருகரும் பூர்னு மலையும் இறஞ்சி பாடிய பின் மலந்த சோதி சிராப்பள்ளி மலையும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்காருன்னு கேட்டால் திருவானைக்காவல் இப்படி எறும்பியூர் இப்படி மீண்டும் திருச்சிராப்பள்ளி வர்றார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற பாதுகாப்பு கிடையாது கைலாசபுரம் தஞ்சாவூர் பஸ் ஏறி அவன் திருவரும்பூர் பெல்லாம் அவன் அப்படி அங்க ஏறுவான் பெரியரும்பு நிறுத்துவான் பெல்ல நிறுத்தி விடுவான் சீக்கிரம் வரலாம் பவன்பு சில ஏர்னிங்க அவ்வளவுதான் ஒரு முக்கா மணி நேரம் தாண்டி வரும் என்ன பண்றது அதனால திரும்ப சில ஏறி இப்ப அப்படிலாம் இருக்குது அப்பெல்லாம் ஏது பவன் நடந்து வந்தாங்க இளைஞன் மலந்த சோதி சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் கற்குடி நலங்குள் செல்வ திருப்பராய்த்துறையும் திருப்பராய்த்துறைங்கிறது இப்ப நம்ம எல்லாம் அருமையா ராமகிருஷ்ணா மடம் இருக்குதே திருப்பராய்த்துறை அங்க வந்துட்டார் இப்ப எப்படின்னா இங்க இப்படி வணங்கி வளமா வந்துட்டு மீண்டும் இப்ப கடூர் பக்கம் இது இல்லைங்களா கடூர் பக்கம் இது என்ற இதெல்லாம் காவிரிக்கு தென்கரை இல்லைங்களா தென்கரை அதனால திருப்பராய்த்துறை வந்தார் மற்ற பதிகள் முதலான அருங்குள்ளனமும் கைதொழுது பொற்புற்றமைந்த திருப்பணிகள் செய்து பதியும் கொடு உற்ற அருளால் காவிரியை ஏறி ஒன்னமெறிய செற்ற சிலையார் திருப்பங்கிலியனை சென்று சேர்கின்றான் பாருங்க இப்ப காவிரி போகுது இந்த எறும்பூர் மலை இதெல்லாம் போயிட்டு திருப்பராயத்துறை பண்ணியிருந்தார் திருப்பராயத்துறை பண்ணி இருந்தால் திருப்பங்கிலி போறாங்கிறார் திருப்பையங்கிழிங்கிறது காவிரிக்கு வடைகிற அதனால இங்க இருந்தவாறு அப்படியே காவிரியை கடந்து திருப்பைங்கலிக்கு வர்றார் இப்பெல்லாம் கிடக்கிறதெல்லாம் ரொம்ப லேசு அப்பெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது இப்போ நல்லா அருமையாக முக்கொம்பு தாண்டினால் முசிரிக்கு முன்னால் அருமையாக ஒரு பா முசிரியில் பக்கத்தில் ஒரு பெரிய பாலம் போட்டாங்க அது இப்போ தான் நாங்களாம் இளமையாக இருக்கும்போது கிடையாது பாலமே வந்தால் நீங்கள் முக்கொம்பு வந்து தாண்டணும் இல்லை பரிசல்ல தான் போய் லாலாப்பேட்டை போய் லாலாப்பேட்டையில இருந்து விட்டு வரணும் இல்லை வேறு வழியே கிடையாது பரிசல்ல தான் இப்போ ரெண்டனா ஒன்றரை மயிலாகலாம் காவிரி நான் நாங்களாம் சொல்கிறது எங்கள் திருச்சி மாவட்டத்தில் வந்து முசிறி பக்கத்தில் காவேரியை பார்த்துட்டேன் இங்கே தஞ்சை மாவட்டத்தில் காவேரின்னு சொன்ன வாய்க்கா அம்மா வாய்க்கா மயிலாடுதுறையில் காவேரி இருக்குது லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் தாண்டாம தாண்டி கொடுக்கலாமே மேலும் தண்ணி அதில் போனா தானே ஒன்று நீங்கள் அங்கே முசிறிட்டு குளித்தலை ஒன்னரை மைல் ஆகலாம் இருக்கும் அது ஆடிப்பெருக்கில் போகணும் ரெண்டான பணம் கொடுத்துட்டு எதில் ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளவு தண்ணி அப்படியே கடந்து அந்த குச்சியில வைத்து வந்து ஓட தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி கொண்டு போய் காட்டினிருக்கோம் ரொம்ப அருமையா இருக்கு காவிரின்னு அங்கதான் காவிரின்னு பேரு இதெல்லாம் காவிரியில வாய்க்காதான் என்ன செய்யறது இந்த மாதிரி இப்ப திருப்பைங்க சென்றாலாம் எதிர் எதிர்கரையில போய் சென்று வடி போகும் பொழுது மிக இழைத்து நீர் வேட்கையோடும் அழிவாம் பசிவன் தனி அந்த காவிரியை கடந்த உடனேயே அப்போ ஏதுங்க சுற்றுண்டிச்சால போக்குவரத்து எல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பொறிகடல இருக்கும் அதை வேணா வாங்கி தின்னுட்டு போகலாம் அவ்வளோ அவ்வளோ அது வேற ஒன்றும் வாய்ப்பே கிடையாது என்ன ரெண்டு பொறிகடல வாங்கி வேணால் வாயில் போட்டுக்கிட்டு பெருவாய் சும்மா போகாமல் போட்டு கொஞ்சம் பைப்பில் பைப்பு கூட ரொம்ப குறைவு எங்கேயாவது ஆற்றுலையே வாய்க்காலிலேயே போகிற தண்ணியை எடுத்து குடிச்சு குடிச்சிட்டு போகலாம் வேறு வழி கிடையாது அதனால் இவர் சரியான பசி இப்பொழுது திருப்பிங்கெலியை இன்னும் போகலை அப்படி போகும் போது வருக்கும் போது பார்த்தாராம் பெருமான் தரு முன் எடுந்தருட முருகார் சோலை பைங்கீலி விழி ஏந்திய நெற்றிகாதம் தொண்டர் வருத்தம் மீட்பாராய் பாவம் பசியோடு வர்றார் வயசானவர் என்று கருதிவிட்டு உடனே ஒரு ஒரு அடியவருக்கு உணவு தருவதற்காக ஒரு பெரிய ஏற்பாடு என்ன ஏற்பாடு காவும் குளமும் முன் சமைத்து இது மாதிரி வேற எங்குமே வரல ஒரு அடியவருக்கு உணவு போடுறதுக்காக ஒரு பெரிய சோலையே உண்டாக்குனாலும் சிவ சிவ ஒரு தனிநபர் ஒருவேளை உணவுக்கு ஏன்னா நாம சோலை வளர்க்கணும்னா வந்து இருபது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகணும் இல்லைங்களா அது நடுப்புற மரம் இருக்கணும் அவன் நடுப்புற மரம் இருக்கணும் இருக்கணும் அவர் நினைந்த மாத்திரத்துல முடியும் அதனால நினைந்த அப்படியே சோலைகள் ஆகுன்னு சோலை அப்படி சோலை மயிலால புரிந்துயில்கள்டக காமர் மாலை அருகதைய நடந்த ஐவாழி காவேரி இளங்கோடி அருமையா முடிந்தாங்க பூவார் சோலை அதெல்லாம் நீ போகும் போதே அந்த மயில் அப்படினா ஆடம் அல்லவா பூவார் சோலை மயிலாள புரிந்து கோயில்கள் இசை பாட காமர் மாசைய நடந்த காவே நான் தாங்க சொன்ன லங்கோடிகள் வந்து இந்த மாதிரி காவிரி பற்றி பாடினதெல்லாம் இந்த முசிறி தாண்டி அந்த பக்கத்தில் இருக்கிற காவிரி பான்னதுப்பா உங்கள் மயிலாடுதுறை காவிரி எல்லாம் கிடையாது சரிதான் என்ன எனக்கு ஒன்றுமில்லை பூவாவது சோலையாவது மயிலாள் ஆகுது ஒன்றும் ஆள் ஆகுதுங்க அப்படின்னு அந்த காணல் வரியை பொழுது நான் தான் சொல்றது இந்த பிற முசில ஏறணும் பரிசல்ல பரிசல்ல ஏறினார் இப்ப பரிசெல்லாம் கிடையாது ஏறி அருமையா போறதுக்குள்ள சிலப்பதி யாருக்கு படிச்சுட்டே போன மருங்கு வந்து சிறந்த மணி பூவாடை அது போத்து கருங்கயல் கண் விழி தொல்கி நடந்தி மாராஜா நீ எப்படி நடந்து வருவ அம்மா காவிரி பாப்பா நடந்து வர்றா மருங்கு வண்டு சிறந்த வண்டுகள் அப்படி நீ என்ன பண்ணுவ அந்த இருபதாம் நூற்றாண்டு பொண்ணு அறையும் குறையுமாலாம் ஆடை போட்டுட்டு போக மாட்டே சரிங்களா மணிப்பூவாறை அது போர்த்து தன்னுடைய மேனி யாருக்கும் தெரியக்கூடாது கணவனுக்குத்தான் தெரியலாம் அதனால இந்த காவிரி அம்மா எப்படி பண்ணுவானா அறபுற ஆடை எல்லாம் அணிஞ்சுக்க மாட்டாளாம் நல்ல பூக்கள் அப்படியும் கொட்டி இருக்குமா ரெண்டு பக்கமும் அதனால அந்த மணி பூவாடை அது போடை போர்த்துட்டா கண்ணு அப்படி அந்த பூவாடை போர்த்து விட்டா கண்ணு தெரியாதே அப்படின்னாரு சுரிசிவா கண்ணு தெரியாம நடக்க முடியுமா ஒரு கற்பு கரிசி அதனால காது பூவ மருங்கு வண்டு சிறந்த போர்த்து கருங்கயல் கண் வெடி அங்க இருக்கிற மீன்களாகிய கண்களாம் குருவம் தானே மீன்களாகிய அப்படியே பிறந்து பிறந்து போக நடந்தாழி காவேரி பாட்டு பாட்டு குளமும் சமைத்து பெருமானாகிய ஒரு தனி நபர் அவருக்கு உணவு தருவதற்கு என்ன பண்றார் ஒரு பெரிய சோலையை உருவாக்கினாராம் அருமையான ஒரு குளம் தொட்டாராம் குளம் தொட்டாராம் ஒரு குளம் ஆனால் அதெல்லாம் நினைவு மாத்திர முடியும் அவங்க எல்லாம் குளம் விட்டுறாங்க போய் நம்ம அந்த குளம் வெட்டின மாதிரி ஒரு பல நாட்கள் பல மாதம்லாம் வேண்டியதில்லை அப்படி குளமும் முன் காட்டி வடி கருத்தினால் மேவும் திருநீற்று அந்த விரும்பும் பொதிசோரும் கொண்டு ஒரு அருமையான ஒரு ஒரு பந்தல் போட்டு அந்த பந்தலின் கீழ் நிக்கிறாராம் பெருமான் எப்படி ஒரு அந்த வடிவத்தில் பொதிசோறு கட்டிச்சோறுங்கிறவன் கட்டிச்சோறு அது அந்த கதிர்க்க கட்டிச்சோறுங்கிறதா பொதிசோறு என்னது வெண்பொங்கல் சக்கரை புளியோதரை எலுமிச்சம்பள சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் பாருங்க இது கட்டிச்சோறு என்னன்னு கேட்டா தனித்த சோறா இல்லாமல் அது உண்பதற்கு ஏதுவாக தயிரோடு மற்ற இதெல்லாம் ஊற்றி கட்டுறது தயிர் தைச்சோம்னா அப்புறம் புளித்தண்ணி மற்ற இதெல்லாம் அதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டுலாம் கட்டுறது புளிச்சாதம் அப்புறம் நல்லா சர்க்கரை வெந்து பொங்கல் பா பால் வச்சு இது பண்ணி அதில் போட்டுக்கிட்டு வரல சர்க்கரை பொங்கல் கூட எப்படி பண்ணோம்னா சரியான அரிசி நல்லா வேகுது வெந்து நல்லா முக்காப்பதம் வந்த உடனே இருக்கிற வெள்ளத்தை அப்படியே தூக்கி போடக்கூடாது அப்படிதான் போட்டு தருவாங்க முதல்ல வெள்ளத்தை போட்டு தானா பாகா காய்ச்சிக்கணும் பாகா நல்லா பாகா வரும் இல்லைங்களா அப்படி பாகா வந்து காய்ச்சும் நல்ல வெந்த தாதம் இருக்குதே அதை எடுத்து அதுல போடணும் போட்டு அந்த பாகா அது அப்படி கிளறி வரும்போது என்ன ஊத்தணும்னு கேட்டீங்கன்னா கட்டியா இருக்கும்னா நெய்னும் ஒண்ணு அந்த காலத்துல அதுக்காக சொன்னேன் அந்த நெய் இருக்குதே நெய்யை வந்து எதுவுமே ஒரு சிறிது வயிற்றுக்கு ஈயப்படக்கூடாது நல்ல கரண்டில் எடுத்து மொண்டு ஊத்தணும் அது பாடு அந்த பாகில இந்த சாதமான நல்ல மையாகிறது சக்கர பொங்கல் இப்படிதான் சக்கர பொங்கல் செஞ்சது சாப்பிடலாம் ஏன் அதில் இருக்கிற நெய்யும் அந்த வெள்ளத்து மிகுதியும் முந்திரி பருப்பும் திராட்சை இதெல்லாம் போட்டிருப்பாங்க போட்டிருந்தா இவ்வளவுதான் ஜாப்டு அதுக்கு மேலே சாப்பிடவே அதுதான் சக்கரை பேர் இல்லை எனவே இப்படிப்பட்ட அருமையான அந்த பொங்கல் எல்லாம் செய்து மேவும் திருநீற்று அந்தனராய் விரும்பும் பொதிசோரும் கொண்டு தனிமன்னுக்கு எதிரே நன்னி இருந்தார் இவர் வருகிறார் நாவுக்கரசர் இவர் அந்த மாதிரி ஒரு பகுதியில் ஒரு பந்தல் இட்டுக்கிட்டு அதுல வந்து இந்த உணவெல்லாம் வைத்து இருக்கார் வைத்தால் இவரை கண்டவுடனே ஆமா தாவும் புல்லும் மண்கிடிக்கும் தனி ஏனமும் காண்பரியார் அப்படிப்பட்டவர் இங்கு நின்றாராம் அங்கன் இருந்த மறைவர்பால் ஆண்ட அரசும் எழுந்தருள பெண் விடை வேதிய நோய்க்கு மிகவும் வடிவம் தெளித்திருந்தாயிட்டதை பெரியவங்க இங்கிருந்தும் வரீங்களாட்டு இருக்க ரொம்ப இழப்பா இருக்க பசியா இருக்கும் போல இருக்க அப்படின்னா ஆமா அப்படின்னா இப்படி தானே எல்லாவற்றையும் கேட்டு இதோ நீங்க இதை உணவு பொதிசோறு உண்டு பல்வேறு விதமான குடித்தலை குறிப்பு ஒரு மேல உணவருந்துவதற்காக ஒரு பெரிய சோலை பெரிய குளம் செய்த வேற யாரும் இல்லை பெருமானி இருந்து செய்டுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் ஓடுதன் கலனாக உன்பறி கூட நானி ஐயா நீங்க பாடுறவங்க யாராருலாம் அத்தனை பேரும் பசி தீர்ப்பீங்க யாரெல்லாம் உன்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிணி நீங்குவாயி ஆனா நீங்க மட்டும் பன்னெண்டு மணி ஆனா எடுத்தா ஓடெடுத்துட்டு போனீங்களே சுவாமி ஓடுதன் கலனாக உம்பலி குழல்வானி தங்க இடமாவது நல்லா அருமையா ரத்னகிரியில அருமையா தங்க கூடாதான் அருமையான இடம் இது என்ன காடு நின்னிடமாக சுடுகாட்டில் போய் தன்னிடமாக நடனாடும் போது இது பகல் நடனானா யாரா ரெண்டு பேர் பார்ப்பாங்க கடு இருள் நடமாடும் அது பன்னெண்டு மணி தான் ஆடுறது வேடனே குருகாவூர் வெள்ளி ஆகவே அதுபோல இந்த நாவுக்கரசர் பொருட்டு இவை எல்லாம் செய்தாராம் உடனே இவரும் நன்னும் திருநாவுக்கரசர் நம்பரை ஏ அருள் என்ற அறிந்தார் போல் உண்ணும் என்று திருமறையோர் உரைத்து பொய் சோர் எண்ணம் நினையாது எதிர்வாங்கி இனிதாமுது செய்து இனிய தன்னூர் தண்ணீரமுது செய்தருளி தூய்மை செய்து தல ஒளிந்தார் நல்ல பசி ஐயா பெரியவங்க கொடுங்க பிரசாதத்தை நான் சாப்பிட்றேன் நேரம் இல்லை இல்லை இப்படி உட்காருங்கன்னு சொல்லி அருமையாக உட்கார வச்சு அருமையாக சாப்பாடு சாப்பிட்டார் பக்கத்தில் இருக்கிற தண்ணி குளத்தை அருமையாக சாப்பிட்டார் என்றைக்குமே கொஞ்சம் ரொம்ப பசி அதில் நிறையாவும் சாப்பிட்டு தண்ணி குடித்தா கொஞ்சம் என்ன வரும் கொஞ்சம் நல்லும் பார்த்தோம்னா தூக்கம் வரும் இயல்பு அதில் நிறைய தூக்கம் வரும் அதனால் என்ன பண்ணால் கொஞ்சம் இழைப்பு நீங்கள் இருந்தாராம் அப்பொழுது எய்ப்பு நீங்கி நின்றவரை நோக்கி இருந்த மறையவனார் அப்பால் நீர் எங்கு போவது என்றார் உடனே சரி கொஞ்சம் பாருங்க இவர் இழைப்பாருகிற வரைக்கும் தண்ணீர் பந்தலம் இது அந்த உணவு வைத்துக் கொண்டு அவர் பெரியவருக்கிறார் உடனே இப்படி எழுந்திருச்சு மாமல்லாம் கழுவிட்டு பண்ண எங்கே ஐயா போறது அப்படின்றார் எங்க போறதாக நினைவு இருக்கு சொன்னார் அப்ப சொல்கின்ற பொழுது அரசு நான் பைங்கேலிக்கு போவன் என்று உடைப்ப திருப்பைங்கேலி வழிபாட்டுக்கு போகணும்னு அடியனுக்கு நினைப்பு அங்க போய்க் கொண்டிருக்கேன் சொன்ன உடனே ஒப்பில் ஆறும் யான் அங்கு போகின்றேன் என்று உடன் போன்ற விருப்பாருங்க பெருமானும் அடியேனும் நான் திருப்பைங்கேலிக்குத்தான் போகணும் அதற்காகத்தான் இருந்தேன் சரி என்று சொல்லி திருப்பைங்கேலிக்கு அவர் முன்னே செல்ல நாவுக்கரசர் பின்னே செல்ல இப்பொழுது போய்க் கொண்டிருக்கிறார் போனா கூட வந்த மறையவனார் திருப்பைங்க அப்படியே திருப்பிங்கேலிக்கு அப்படியே பகத இருக்கும் போது பக்கம் வந்துட்டாங்க திருப்பையில ஊராட்சி தங்களை வருக வருக என வரவேற்கிறது வணக்கம் என்ற இடம் வந்தது அதெல்லாம் அந்த காலத்தில் போட மாட்டான் சொல்றேன் அப்படி போட்டிருந்தோம் அந்த திருப்பைங்கேலி எல் அப்படி வந்த போது என்னாச்சுன்னா தனக்கு முன்னே வந்த ஒரு பெரியவர் மறைஞ்சிட்ட காணா குறுகீட பேடம் அவர் முன் மறைத்தி மெய்மை மேலவர் தான் ஆடல் புரிந்தார் அரியேனை பொருளா அளித்த கருணை என பாடல் பொறிந்து விழுந்தெழுந்து கண்ணீர் மாறி பயில்வித்தார் அப்படி ஏன் அவருக்கு நாவுக்கிறதுக்கு எப்படி இருக்கும் ஒரு பெருமாநல்லவா இப்படியெல்லாம் எனக்கு எளிவந்த கருணையோடு உணவு தந்து நீ தண்ணீர் தந்து கொய்யது நான் கலை கூட இருந்து எங்க போறீங்கன்னு சொல்ல உன்ன திருப்பெங்குலி என்று சொல்ல திருப்பைங்கூலி எல்லை வர வரைக்கும் இருந்து மகிழ்ச்சியினாலே அவர் எண்ணி எண்ணி மகிழ்ந்தாராம் பெருமானை நிலமர்ந்தவர்களும் பரமர் கோயில் சென்றைதி மைங் நீலத்து மணிகின்ற தம்மை வணங்கி மகிழ்ச்சி மைங் நீர்மையில் பண்புறக விரும்பும் தமிழ் மாலைகள் பாடி கை நீலிய செய்து காதலுடன் இருந்தார் உடனே சென்றார் அருமையா வழிபாடு செய்துட்டு அவருக்கு எப்பவுமே உழவாரப்பணியும் உண்டு எனவே உழவாரப்பணியும் அங்கு செய்தாராம் நாதர் மருவும் திருமலைகள் நாடும் பதிகள் பல மிகவும் காதல் ஊறச் சென்றிருந்து கலந்த இசைவன் தமிழ்பாடி மாதொர் பாகர் அருளாலே வடபால் நோக்கி வாகீசர் ஆதி தேவர் அமர்ந்த திரு அண்ணாமலையை நன்னினார் திருப்பைங்கிலிருந்து திருவண்ணாமலை வந்தார் அப்படி வருகின்ற பொழுது பாருங்க ஏழாம் ஏழாம் நூற்றாண்டு பாண்டது என்னமோ பன்னெண்டாம் நூற்றாண்டு நம்முடைய மணிவாசக பெருந்தமை ஆகவே சென்றது ஏழாம் நூற்றாண்டு அதை எடுத்து பாடியது பனிரெண்டாம் நூற்றாண்டு எங்கிருந்து திருப்பைங்கலிருந்து திருவண்ணாமலைக்கு எப்படி வந்தார்னார் எப்படி வந்தாருனார் பாருங்க நாதர் மருவும் திருமலைகள் நாடும் பதிகள் பல மிகவும் காதல் கூற செந்திரி இடையிடையே பல மலைகள் பல நாடுகள் இவற்றையெல்லாம் கடந்தார் இப்ப என்ன அர்த்தம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருப்பி திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மடப்புறம் பல நாட்கள் நடந்து போயிருக்கும் அதிலும் மலைகள் அப்படின்னா வந்த வழியெல்லாம் எப்படியும் தெரியல சின்ன சின்ன சா பெரிய மலை இல்ல சிறு சிறு மலைகள் குண்டுகள் எல்லாம் இருக்க அதெல்லாம் தாண்டி நடந்து வந்தாராம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்தடைந்தார் அப்படி வருகின்ற பொழுது செங்கன் விடையார் திருவண்ணாமலையை தொழுது வலங்கொண்டு துங்கவரையின் மிசையேறி தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும் அங்கன் அரசை தொழுதெழுந்து திருநாவுக்கரசர் தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் வந்தார் கீழே கோ அப்பொழுதுல இந்த மாதிரி கோவில் வந்து சின்ன திரும்பியது என்ன இருந்திருக்கணும் கோவிலாம் அப்படி கெட்டு முடியாது இல்லை போய் பெருமாள் பார்க்கறேன்னா மேல மலையில இருந்திருப்பார் அதான் மலை ஏறி அந்த திருவுருவத்தை வணங்கினாருங்கிறார் இன்னைக்கு இருக்கிற வசதி நாலு பெருமக்களுக்கு இருந்திருந்தது இந்த மன்னகமே வானகமாக அமைச்சிருப்பார் இன்னைக்கு இருந்த வசதியில் நூறுல லட்சத்தில் ஒரு கூற அன்னைக்கு நடந்து தான் போகணும் உணவுக்கெல்லாம் வழி கிடையாது கையிலையும் ஒன்றும் பணம் இல்லை ஆனால் ஒவ்வொரு தளமும் பார்க்கணும் இடையிடையே எந்தெந்த தளம் இருந்தாலும் அப்படி ஒரு நீதி வச்சுருந்தாங்க அவங்க என்ன பண்ண முடியும் நடந்தே போனவர்களுக்கு எவ்வளவு இடையூறு இருக்குன்னு தெரியுமா அத்தனையும் கடந்து போகணும் அதனால திருவண்ணாமலை வந்து மேலே மலை மேலே ஏறி பெருமானையெல்லாம் கழி கண்டு கழித்தார் பணியார் வேணி அண்ணாமலை மேல் அனிமலை ஆரான்பின் அரியவிரதம் கண்ணாரபுதி விண்ணோரைக் காக்க கடலில் வரும்